522 அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அதிகமான சொத்து இருபதால் இருப்பதால் எனினும் இருப்பதை மனதளவில் உள்ள செல்வம் தான் செல்வம் ஆகும் என்று நபிசல்லும் அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் ஐந்து ஒன்று